तापत्रय विनाशाय சச்சிதானந்த விஷோத்தியேதவே தாபத்தய விநாசாயோக்கம் லோக்கம் மத்யம் கல்பீவினப்பயம் மிபராயுஷான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவர்கிட்ட சொல்றார் இந்த கர்ம பலன் அனித்யங்கிற விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கார் ஆகையினால ஈஸ்வர ஜானத்தை பெற்று ஈஸ்வர ஐக்கியத்தை சம்பாதிக்கணும் ஈஸ்வர ஐக்கிய ஜானத்தை சம்பாதிக்கணும் ஈஸ்வரனை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஈஸ்வரனிடத்தில் பரிபூர்ண பக்தி அப்புறம் ஈஸ்வர ஜீவ ஐக்கிய ஜானத்தை சம்பாதிக்கணும் இதில் மனசை செலுத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் கர்மா அவருடைய தோஷங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்க லோக்கானாம் லோக்கப்பாலானாம் கல்பஜீவினாம் மத்பயம் ஒருவேளை நீ நினைக்கலாம் கர்மாக்கள்லாம் பண்ணால் சொர்க்க லோகத்தில் போய் நித்தியமா இருக்கலாமே அங்கே என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னா என்னோட கட்டுப்பாடு இருக்குங்கிறார் பகவான் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கணும் இங்கிருந்து பகவான் அவதாரங்கிறத சொல்லிவிடுறார் இந்த விஷயத்துல வியாக்கியானக்காரர்கள்லாம் சொல்லுகிறார்கள் இப்போ பகவான் என்னிடமிருந்து பயம்னு சொல்கிற போது என்னிடம் இருந்துங்கன்னா எந்த அர்த்தத்தில் சொல்கிறார் ஈஸ்வரன் உபனிஷத்துக்களே சொல்லுகிறது என்னை சார்ந்தே காற்று வீசுகிறது என்னை எனக்கு கட்டுப்பட்டுத்தான் காற்று வீசுகிறது எனக்கு கட்டுப்பட்டுத்தான் சூரியன் உதிக்கிறான் பயம்னா கட்டுப்படுறதுன்னு அர்த்தம் அங்கேயும் போய் பூர்ண சுதந்திரம்ங்கிறது கிடையாது நேதிக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் எத்த எத்தனை சரீரம் தத்திர தத்திர நியதிகி ஆகையினால சரீர அபிமானம் இருக்கும் அங்கேயும் சில கட்டுப்பாடுகள் இருக்குங்கிறார் அங்கே போய் ம மனிதனைப் போல அழியக்கூடியது வியாதி எல்லாம் குறைச்சலாக இருக்கலாம் ஆனாலும் அங்கேயும் வந்து கட்டுப்பாடுகள் உண்டுங்கிறாருங்க கல்பஜீவி நாம் லோக்கானாம் லோகபாலானாம் லோக்கானாங்கிறது சரீரம்னு எடுத்துக்கணும் அந்த லோ அந்த உலகத்தை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய இந்த உலகத்தை கல்பஜீவினாம் லோகபாலானாம் லோகானாம்னா அதுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறதாக சொல்றார் அதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல சக்திகளுக்கு அதையெல்லாம் ஆளுகிற தேவதைகளுக்கு என்னிடம் பயம் இருக்கிறது ஏன்னா நான் அவர்களை கட்டுப்படுத்துகிறேன் அவர்கள் தவறு செய்தால் அதற்கு தண்டனை உண்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் உயர்ந்த போஸ்டில் இருக்கிறவங்களுக்குன்னு அர்த்தம் ஹை லெவலில் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் பயம் இருக்கும் இப்போது பயம்னா இப்போ வந்து இப்போ இந்த கண்ட்ரியே ஆளார் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆளாங்க என்ன இருந்தாலும் உள்ளூரை வந்து நம்ம எடுக்கிற முடிவு சரியாக இருக்குமா எப்படி இருக்குமா அந்த ஒரு நேச்சுரல் ஃபியர் இருக்கும் அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கலாம் டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் இருக்கலாம் என்ன வீட்டோ பவர் அந்த பவர்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கும் நியமங்கள் இருக்குது சட்டம் இருக்குது அவங்கள கோர்ட்டுக்கு கேள்வி கேட்கறதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது சொல்கிறோம் இல்லையா ஜன அதுவும் டெமோக்ரஸியில் ஜனங்கள் என்னவெனாலும் கேட்பார்கள் இல்லை நம்ம பார்க்குறோம் இல்லை ப்ரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸில் இருக்கிறவர் நல்ல ஹை போஸ்ட்டில் இருக்கார் ப்ரைம் மினிஸ்டருக்கு பக்கத்துலேயே இருக்கார்னால் அவருக்கும் பிரைம் மினிஸ்டர்ந்து ஒரு பயம் இருக்குமே ஒரு ஜென்வின் ஃபியர் இருக்குமே அவருக்கு நிறைய வசதிகள் சௌரியங்கள்லாம் பண்ணி கொடுத்துருந்தாலும் கூட எங்கேயாவது தவறுகள் நடந்துடக்கூடாது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோ மற்றவங்களோ ஏன்னா அதுக்கு அவங்க தான் பொறுப்பு நாளைக்கு எதாவது ஒரு சின்ன விஷயம்னா ராஜினாமா பண்ணுவோம் ராஜினாமா பண்ணுறது சொல்யூஷனாக இல்லையாங்கிறது வேறு விஷயம் அப்போ அது மாதிரி தான் இங்கேயும் இதை வச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எங்கே எந்த லோகத்துக்கு போனாலும் எந்த சரீரத்தோடு எந்த பதவியை வகித்தாலும் வருண பதவியோ அக்னி பதவியோ எந்த பதவியை வகித்தாலும் அதில் வந்து பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் ஒரு நியமத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தாகணும் அது மாத்திரமில்லை என்ன சொல்றார் பிரம்ம தேவருக்கே சுதந்திரம் கிடையாது பாங்குற கூட மத்தகா பயம் எப்பேற்பட்ட பிரம்மான்னா இரண்டு பரார்த்தங்களை ஆயுசாக கொண்டவர் அப்பேற்பட்டவர் நீண்ட நாள் மிகவும் வாழக்கூடியவர் தேவர்களை காட்டிலும் நீண்ட வாழக்கூடிய பிரம்ம தேவனுக்கும் என்னிடம் பயம் இருக்கிறது அதாவது பொதுவாக இதனுடைய அர்த்தம் என்னென்னா எல்லோருமே இந்த பிரபஞ்ச நியத்தியை மதிக்கிறவர்கள் பகவானே கட்டுப்பட்டவர் யாருக்கும் பரிபூர்ண சுதந்திரம் கிடையாது பகவானே கட்டுப்பட்டவர்னா என்ன அவருக்கு அந்த இதை மாற்றலாம் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தானே அவருக்கு சர்வசக்திமானு வரும் அப்படின்னா அவரும் அந்த நியத்தியை தானே ஒரு நியத்தியை வகுத்து அந்த நியத்தியை தானே பாதுகாக்கிறார் அல்ல அவருக்கு பயம் இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எல்லாருமே அந்த நியத்திக்கு ஆடருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் அதனால தான் சூரியன் சந்திரன் எல்லாமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறது போ கடல் வந்து கடலுக்கு டேமே கட்டலை அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது பயங்கிறதுக்கு கட்டுப்பாடு ஒபீடியன்ஸ் பணிவு இந்த மாதிரி பல அர்த்தங்கள்லாம் இருக்கு நீ ஒருவேளை நீ கர்மால் நிறைய புண்ணிய கர்மாக்களை பண்ணி உபாசனை எல்லாம் பண்ணி பிரம்மதேவனாகவே ஆனாலும் சரி நீ கட்டுப்பாட்டுக்கு உரியவன் ஆக என்னால் சுதந்திரங்கிறது கிடையாது ஆக அசரீர ஜானத்தை அடையாத வரைக்கும் ஷரீர அபிமானத்தில் இருக்கிற வரைக்கும் நிம்மதி முழுமையாக கிடையாது அதான் விஷயம் அதாவது ஷரீர அபிமான அதாவது ஆத்ம இந்த இண்டிவிஜுவாலிட்டியை அறிவால் அழிக்கிற வரைக்கும் எந்த லோகத்துக்கு போனாலும் அதில் நமக்கு ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத சொல்கிற இது நம்ம போகிறோமோ இல்லையோ நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் அந்த லெவலுக்கு போயிட்டால் எனக்கு வராதுன்னு நினைக்காதே எத்த எத்தனை உபாதிகி எங்கெங்கெல்லாம் உபாதியோட உனக்கு அபிமானம் இருக்கோ அங்கெல்லாம் நிச்சயமாக பயம் இருக்கத்தான் செய்யும் அதனால தான் உபனிஷ சொல்கிறது துவைத்தம் எத்த எத்தனை துவைத்தம் தத்திர பயம் ாயய எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்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 எண்ணுக்கு உங்களுக்கு பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்